சொல்ற மாணிக்க சொல்ல ஒளி பொ அப்படி ஒளி பொ எக் கூடியவன் எவருவான் அப்படி பரவத்தில இருந்தவன் இங்க வந்து கண்கள் ஒரு பொங்க பறிவுதாரத்தில சௌலபியம் நம்ம சொன்னா கூட அப்படியா சக்கரவர்த்தி திருமகனா இருக்குதான் சகோதரத்தோட தான் போடா ராமன் இந்த மாதிரி காலம் வரல இல்லன்னா இங்க வந்து கோகுலத்துல எல்லாரும் யாரு கேட்டதுக்கு தேவனானு கேட்டது போஸ்ட் கண்ணன் அங்க வந்து கோபுரத்துல எல்லாருக்கும் தெரியும் அது தெரியும் மழையை வர்ஷிச்சா மழையை வர்ஷிச்சா ஒரே ஜலம் பார்த்தாலும் ஜலப்பிரபாகமா ஆயிருக்கு அப்போ இடமேல அப்படியே இருட்டு மேலடு பண்ண அப்படி ஒரே உபாரப்படுத்து ஒரே ஜலப்பிரவாகம் மாடுகள்லாம் கதறதான் மாடுகள்லாம் கதறிட்டு எங்க போகுதுன்னு அது தெரியலையாம் கோபிகை கதறா கோப கதறா மாடு கதறா இந்த மாடெல்லாம் தீவஸ்வரத்துல கத்த ஆரம்பித்தான் பராசரம் அதிர்ச்சி விஷ்ணு புராணத்தை சொல்ற இந்த மாடல் எல்லாம் கண்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு இருக்கான் பராசரை சாதிக்கிறார் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணு எல்லாம் எப்பெருமான் திருவடி எது சரணம் பண்ணி விட்டான் வசவகா கோபாக கோபியகாச்சு கோவிந்தம் சரணம் எழுதி எல்லாம் எப்பெருமான் திருவடி பராசர சொல்ற ஆபத்து காலத்தில் ரட்சிக்கும் சாமர்த்தியம் ஹரிய ஒருமனை தவிர யாருக்கும் இல்லைங்கிற நகை பாடன சாமர்த்தியம் கருந்து எம்பெருமான் எம்பெருமான் நிலமையை கண்ணன் ஆஹா வாளை காப்பாத்திய திருவண் என்னோட யோகத்தால காப்பாத்திரம் கோஷ்டம் சுவாத்ம யோகேன ச சகாமே விரத அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட அந்த பொறுப்பை எடுத்துண்டு ஏழு கோவர்தன மலையர் கையில வச்சு ஆடல அசங்களை ஒரே வரங்களை வச்சு காப்பாத்தினானே யார் செய்ய முடியும் சர்வ சகஜமா அடிச்சுக்கானா புஷ்கரம் கஜாரா டீவேங்க ஒரு தாமரை பூவை ஒரு யானை அப்படி தூக்கிதுன்னா அது என்ன சமம் இருக்க போறது புஷ்கரம் கஜாரா தீவ அதனால சிறுவர்களை நாய் கூட தூக்குவாங்க பாலகா சக்கரம் இவன் நாய்க்கூட தூக்குற கண்ணன் ஆடல அசங்களை அப்படி வச்சிருந்தானா என்ன முடிச்சு இந்திரனுக்கு தெரிஞ்சு கண்ணன்ட்டு மழையை நிறுத்தி வர வந்து மன்னிப்பு கேட்டு அவனது பாடி அவங்கட்டு என்ன பண்ணுங்க காமதேனும் வருது அப்பதான் கோவிந்த கட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்தன் திருநாமத்தை எம்பிரமானது கோவிந்தன் திருநாமம் உண்டு ஆனாலே வேற அர்த்தத்துல உண்டு இந்த மாணவிகளை ரஷ்ச்சதுனாலதான் கோவிந்த கட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்தன் திருநாமம் அப்போ வந்து காமதேனும் தான சொல்றதான் கோலோகம் ஒண்ணு மேல ஒன்னு இருக்கு அந்த கோலோகத்துல பசுக்கள் இருக்கு அந்த கோலோகத்து பசுக்களோட சந்ததிகள் அப்போ கோலோகத்து பசுக்களோட சந்ததிகளால கோலோகத்துக்கு நான் நியமிக்கிறேன் தான் உப்பரின் இந்திரஹா உபேந்திரன் பேர் உங்களுக்கு அதனால கோலோகத்து பசுக்களோட சந்ததிகள் நீ காப்பாத்தினிய அப்படின்னு சொல்லி வெம்பலமான எல்லாம் சாத்தமா சேமிச்சு அது சோத்தனங்கனா பண்ணிட்டு கல்வி போனாலாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து இருக்கான் எல்லாரும் அப்பா நீ யாரு நீ தேவனா நீ யக்ஷனா நீ கத்தர்வனா நீ யாரு எல்லாம் கேக்குறான் கண்ணன் சொல்ல முடியும் நான் தான் சர்வஜன் சர்வ அந்த ஏதாச்சும் சொல்லாமா சொல்லல கண்ணன் என்ன சொன்னான் நான் உங்களின் ஒருமான் நான் கண்ணனை தவிர யாரும் சொல்ல முடியுமா எங்கதான் சொல்ற குரத்தாளிவா சொல்ற கண்ணன் எவருமானுக்கு தேவத்துவத்தை விட கோபாலத்து உத்தவ நினைக்கான் அவனுக்கு அந்த முகப்பா அருதான் என்னன்னா ராமன் வந்து விஸ்வாமத்துல அரிசியும் போறாரு எம்பெருமான காட்சிதான் பிடிக்கும் எம்பெருமான அரிசியும் போறதுக்கு விஸ்வாமத்த உத்தவ கட்ட அரிசியும் போச்ச அகம் பே மகாத்மானம் அப்ப மகாத்மானம் சொல்லச்ச எம்பெருமானோட பரஸத்தை சொல்லிதான் அரிசியும் போற அப்போ அப்ப வந்து ராமனோட திருமுகம் ஐயா நம்மள பலத்த பத்த சொல்லிட்டேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சாரம் இருந்திருக்கும் இருக்கு அந்த தீரத்துக்கு என்ன பண்ணா மறுநாள் காட்சி அரைக்காச்சேத்திகை நம்ம மகாத்மான்னு சொல்லிச்சு ராமன் அதை விரும்பல அதனால காட்டால கௌசல்யா சுரஜா ராம உருவா சந்தியா அப்படி யுத்திஷ்ட நரசார் ஜூலை ஏன் சுரசார் ஜூலைன்னு சொல்லாம நேத்திக மகாத்மான்னு சொன்னவர் இன்னைக்கு சுரசார் ஜுலைன்னு சொல்லலாமே சுரசார் துலைன்னு சொல்லல என்ன சொன்ன நரசார் ஜூலை என்ன கண்ணன ராமனா தான் விரும்புறேன் அப்படி சொல்லிட்டு கடைசி ஆண்டத்துல சொல்ற எனக்கு வந்து எந்த அவர் வந்து இங்க வந்து தசரதான் வந்துட்டேன் சொன்ன சொன்னாலுமே தேவர்கள் நாராயண தேவகான் சொல்லிருக்கான் இல்ல நான் நாராயணன் இல்லன்னு சொல்லலாமா ராமன் சொல்லல விசாமியா இருக்கான ராமன் சொல்லணும் நான் நாராயண் கிடையாது அப்படின்னு சொல்லலையா அப்போ அவன் ஒத்துக்கிறாங்க அடுத்த ராமன் ஆனா என் கண்ணன் அப்படி கிடையாது என்ன சொன்னா நாகந்தேவோ நான் அகமோ பார்த்தவன் எளிமையை காட்டினா உலவகாச்சே உபயோர் பத்தி பிரதம ஸ்தாபியமே அடிச்சுதான் சொன்னான் அப்போ ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல கொண்டு பேர் அதை ஏடி காரியம் போனான்னு சொன்னேன் அவ்வளவு சௌரிய சௌலபியம் அப்போ அதே அடத்துல சர்வதேக்கல சொல்லச்சு அந்த மாம் சொல்வாங்க அந்த மாம் சொல்லு அப்ப அந்த மாம் ஒழுங்கிட்டு இருக்கான் கண்ணன் எருமாட சீலவனங்கள்லாம் ஒழுங்கின் இருக்கான் கண்ணன் எப்படி காட நிற்கிறாங்க சாதிக்கிற கையில் உடவுகோடும் பிடித்த சிறுபாய்க்கயிலும் சேனாஜூ ஜூசவிதமான திருப்புகளும் தேர்தலுக்கு நாட்டின திருவடிகளுமாய் இருக்கிற சாரதிய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறாங்க கையும் உழவு போலும் பிடித்த சிறுவாய் கயிறு தேர் பட்டது கையில கயிறு வச்சுருக்கான் தேனாதோடு திருக்குழல் தேர்தல் கீழே நாட்டில திருவடிகள் தொங்க போட்டு காலம் தொங்க போட்டு உட்காந்துருக்கானா உனக்கு கையாளாய் உண்மை செய்ய பார்த்து முன் தோஷங்களை ஓக்கியமாக கொண்டு நீர் சுடுமா போட சேர்ப்பாடே குளிக்கும் போதும் விடமாட்டாத என்ன அப்படிப்பட்ட ஒரு சாமானிய ஒரு எளிமையான வந்து எழுவிக் கொண்டு காரியம் செய்யலாம் படி இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் அதத்தான் குலவகாச்சார் சாத்திக்கிறார் இந்த மாம்பரத்துல நாலு நாலு கல்யாண வனங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம் சுவாமித்வம் இருக்கு முதல்ல அர்ஜுனன் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சோகத்தம் விகினமான வச்சுட்டு போய் உட்காந்துட்டான் அப்போ எப்படியா போகல உங்க தலையை இப்படி நடந்தோம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது சொல்ல முடியல எழுநூறு சுவாக்கியம் உட்காந்து அவனுக்கு அத்தனை உபதேசம் பண்ணினா வாத்சல்யம் போய் எப்படியா போங்க தலையை சுட்டி நடக்கும் சொல்லி அப்போ அந்த வாத்சல்யத்தை அங்க காட்டினான் அதுக்கப்புறம் தன்னோட அபராகிருதமான ஒரு திருமேணி இருக்கு இல்லையா இந்த அபராகிருதமான திருமேனி எல்லாரும் காக்கும்படி இருக்கக்கூடிய ஒரு சௌலபியம் அதுக்கு மேல ஏ கண்ணா ஏ கிருஷ்ணா ஏ யாதவா இது எல்லாரும் பத்திரக்கு ஒருத்தர கூப்பிடக்கூடிய ஒரு சௌசீல்யம் சீரகுணம் இதுக்கு மேல கண்ணன் அங்க தன்னோட பரத்த காட்டுறான் எல்லாத்திலயும் நான் விபூதிய எல்லாத்திலையும் சொல்றான் தன்னோட விபூதிய சொல்லித்வத்தை காட்டுறான் இந்த நாலு குணங்கள் காட்டினாலுமே கண்ணன் சௌசீலம் சீர குணத்துக்கு தான் கண்ணன் எப்பருமான ஒரு கரையேற்கே இவளது சம்சார பந்தத்தில இருந்து வெளியேற்றமே இவளுக்கு மோட்சோபாயத்தை தெரிவிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சு பண்ணா அவவும் அவன் கருமாப்படி நடக்கவும் கூட முடியல அவனால அதுதான் சர்வேஸ்வரன்றது அதுதான் இது என்ன அதுதான் அவனோட அவதார நீங்க இதான் எவ்வருமான கீதா பாஷியத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கற இந்த பக்தி யோகத்தை நமக்கு காமிச்சு பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் ஞான யோகம் அவற்றை அடக்கிய பக்தி யோகத்தை இந்த லோகத்தினருக்கு பிரகாசப்படுத்தினான் அப்படின்றத சொல்ற இது வந்து எம்பெருமான் திருப்படியை நாம் பட்டுவதற்கு சுலபமான முறையை நமக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்துல ராஜகோபாலனாக இருந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்கான் சபேசமாகவோ நாராயணனாகவோ பரவாச தேவனாகவோ இங்க வந்து எழுத்துபடி நம்ம கிட்ட வந்து இந்த வேதாந்த விஷயத்தான் சொல்லி இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடாம சாமானியமா கோபாலத்தும் ஜுகுசிதம்ன்ற எளிய ஒரு பிறவிய எடுத்து அவசியம் ஞாஜமாக வைத்து நம் பக்தி யோகத்தை காட்டி பக்தி மூலம் பிரபதி அடைந்து அந்த கோபால ராஜகோபாலனாக இருக்கக்கூடிய அவதாரத்தை நமக்கு காட்டி கொடுத்து நாமல்லாம் எப்பவும் எந்த கைக்கும் எவ்வளவுமான ஆசை கிளாண்டத காட்டி குடுத்தாண்டியா கண்ணன் கண்ணனை நன்னும் மனமுடையி என்னும் திருநாமம் தின்னம் நாராயணமே அப்படியே ராமானு